அவர்கள் கூறினார்கள் தொழுவதற்காக நடந்து வரும் பாதையில் ஒரு முல் மரக்கிளை கிடப்பதை கண்டு அதை அந்த பாதையை விட்டும் அகற்றும் பணியில் ஈடுபட்டார் அப்பணி அவரை ஆரம்ப நேரத்தில் தொழுவதை விட்டும் பிற்படுத்திவிட்டது இப்படிப்பட்ட அந்த மனிதருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான் அவருக்கு பாவம் மன்னிப்பும் அளிக்கின்றான் இதை அபூஹுரேரா எல்லாமும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்